வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று நவம்பர் மாதம் 24 நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏபல் டாஸ்மன் அவர்கள் வான் டீமனின் நிலம் என்ற தீவை கண்டுபிடித்தார் இது பின்னர் டாஸ்மானியா என பெயர் பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சார்லஸ் டார்வின் அவர்கள் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை வெளியிட்டார் இதன் பிரதிகள் அனைத்தும் முதல் நாளிலேயே முழுவதுமாக விற்பனையாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு துப்பாக்கி ஒன்றை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஐரிஷ் குடியரசு இராணுவத்தைச் சேர்ந்த ராபர்ட் எர்ஸ்கின் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தின் பொறுப்பை ஸ்ரீ அண்ணையிடம் ஒப்படைத்துவிட்டு அரவிந்தர் இலை பாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஐக்கிய அமெரிக்க கடற்படை கப்பல் டராவா என்ற இடத்தில் மூழ்கடிக்கப்பட்டதில் ஆறுநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் மொபுட்டு அவர்கள் காங்கோவின் குடியர்சு தலைவர் பதவியை ரத்தம் சிந்தா புரட்சி மூலம் கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வாஷிங்டனில் பெரும் சூறாவளி வீசிக்கொண்டிருந்த நாளில் கடத்தப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்து டான் கூப்பர் என்பவர் இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களுடன் ஃபாராஷூட்டில் கீழே குதித்தார் ஆனால் வரோ இவர் கைப்பற்றிய பணமோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு துருக்கியின் கிழக்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரவிவர்மாவின் யசோதையும் கிருஷ்ணனும் என்ற ஓவியம் டெல்லியில் ஐம்பத்தி லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிங்கள நாளிதழான மௌபிம பத்திரிகையின் தமிழ் பத்திரிகையாளரான முனுசாமி பரமேஸ்வரி பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டாக்கா நகரில் புடவை தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெரிமையா ஹொராக்ஸ் என்பவர் முதல் முதலாக வெள்ளிக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் செல்வதை கண்ணுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரனுக்கு சென்ற அப்பல்லோ பன்னிரண்டு விண்கலம் மூன்று விண்வெளி வீரர்களுடன் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு சாக்ரி டெய்லர் அமெரிக்காவின் பன்னிரெண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருஷ்ண சைதன்யா மலையாள இலக்கியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு எஸ்ஏஐ மேத்யூ இலங்கை தமிழ் பன்னூல் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மான்டெக் சிங் அலுவாலியா இந்திய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இயன் போத்தம் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அருந்ததி இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அனுரகுமார திசநாயக்க இலங்கை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு குரு தேக் பகதூர் இந்திய ஆன்மீக துறவி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு லிட்டன் பிரபு ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராமச்சந்திர தி தீட்சிதர் தமிழக இந்தியவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏஎம்ஏ அசீஸ் இலங்கை கல்வியாளர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆர்த்தர் ஹெய்லி ஆங்கிலேய கனடிய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாக் சுந்தரவேஜ் தாய்லாந்தின் இருபத்தி பிரதமர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முரளி தியோரா இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏஎஸ் பொன்னம்மாள் தமிழக அரசியல்வாதி சமூக சேவகர் இந்நாளின் சிறப்புகள் துருக்கி நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மேலும் உலக படி என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே